வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தன பிறர்க்கு அன்பு செய்வதில் ஆனந்தம் காண்பதே கருணையின் பூரண லட்சணன் ஆம் பிறர்க்கு அன்பு செய்வதில் ஆனந்தம் காண்பதே கருணையின் பூரண லட்சணன் என்கிறார் ரஸ்கின் நன்றி வணக்கம்